காவலன் தேவிக்கு ஆபத ஒரு காய்ச்சலி இவனையும் எடுத்து கொடுத்தான் என்ன தெரியல உங்க ராஜா பாண்டியராஜா சேரராஜா சோழராஜா தான் போட்டுக்கலாம் அவ்வளவு கரம் உயர்ந்தது விலை போட தெரியுமா வடியில போய் அதுலயே பாவன் செட்டி பிள்ளை செட்டி பிள்ளையா இல்ல அவன் பார்த்தான் அவன் ரொம்ப திருக்குள் படிக்குவேன் திருக்குள் படிக்கவேன் கிட்ட நேராக அரியன் அரியனாயினும் அரியன் அரியும் எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு தெரியாது ஆனா இந்த அரண்மனையே செய்யறதுன்னா என்னதான் கூப்பிடுவாங்க ஒண்ணுமே தெரியாம இவனுக்கு இந்த அரண்மனையு செய்யறதுன்னா கூப்பிடுவாங்க என்ன அர்த்தம் பாவி பயல எனக்கு என்னதான் கேப்பாங்கண்ணா ஆட பாவி பயல புடிச்சுக்க கூடாது புடிச்சது தெரியல தெரியல என்ன பண்றது சரினு குடுத்தான் ஏனைய வெள்ளி தெரிய இருக்காங்க ஏனைய வெள்ளி தெரிய இருக்காங்க இப்படி பாத்தீங்கன்னா எல்லா இலக்கியங்களும் எதுக்கு குசி வரும் போதெல்லாம் எதுக்கு கூடுமான வரை சொல்லுங்க ஆண்டு நிகழ்ச்சியை பெற்ற ஒண்ணு படிச்சு தோல் பரமா முப்பத்தி ரெண்டு படிக்கிறவங்கிறது சென்னல் வேலையில இருந்த ஒரு பிரின்சிபால் அலெக்ஸாண்டர் ஞானமுத்து அவர் தான் ரொம்ப அடிமையா பாலத்துவானு சொல்றது உண்டு கேக்கிறோம்னா சென்னெல்வேலியில அலெக்சாண்டர் ஞானமுத்து கேட்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தது ஒரு காலத்துல யாரா எதுல எக்ஸ்பர்ட்டா அங்க கேட்கறதுன்னு இருந்ததுன்னு ஒண்ணு இருந்தால்தான் இந்த தூங்குங்கிறது தான் ஏதோ சார் தான் நீ இல்லாத நானும் நானும் போக வேண்டிய அது போட்டும் அதனால அப்படி ஒரு காலமாக அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது என்ன அப்படிதான் புருட்ட ஒண்ணு புருட்டின் எதுனால எல்லாம் அரசுக்கா தான் ஆகவே மண்ணோ பெண்ணோ பொண்ணுதான் காரணம் அது எப்படித்தானே எல்லா இலக்கியமும் எல்லா இருக்கும் சரி மனிதர்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவன் பாவன் சின்ன பாப்பா அப்பா அம்மா இறந்து போட்டாங்க அந்த நாட்டார ஆளுகிற அரசன் இருக்கானே அவன் வந்து இந்த பெண்ணை எப்படி அடையணும்னு கூடவே வந்துக்கிட்டு இருந்தான் அதான் பழமே உனக்கு அது சீக்கிரம் பெண்ணாசு தான் பெண்ணாசையில இவன் ஆட்படலை அவன் இறந்து போனான் தொண்டு தலைவர் தான் என்பது சொந்தமே தவிர அதான் நம்முடைய இலக்கணத்திற்கு கன்னிகர் இல்லாத தலைவலையை உடைத்தாய் என்பதுதான் இலக்கணம் தெரியுதுல்ல அது இப்பதான் புரட்சி வந்தால் நம்ம ஞான சம்பந்தம் மற்றக்கூடாத உடன்பாடுல்ல உடன்பாடு இல்ல அவ்வளவுதான் அதனால எங்களுக்கு அந்த வருங்களுக்கு காப்பிய தலைவர் சுந்தரம் அதுல ஒண்ணு மாற்றமே சரி பயணி உண்டா கிடையாது எனவே ஒரு காப்பிய தலைவனுக்கு பயணி இல்லாத ஒரு காப்பியம் ஒத்துவாரா ஐயா ஒத்துவாங்களா மறைக்காதீங்க சார் நாங்க ஆர்காடு எடுத்து படிக்க மறைக்கல சொல்றேன் சுந்தரண்டு பயணம் இருந்தது விரல் மீண்டர் ஒருவர் கழிக்காம ஒரு திறந்த சொல்லிடு சொல்லிட்டுதான் விரல் மீண்டருக்கு சுந்தரருக்கு என்ன பயனு என்ன பயணி தேவாசிரி மண்டபத்தில் பெரிய அறியவர்களுக்கு நாமெல்லாம் அறிவனா இருப்பதற்கு அறியதை உண்டா என்று ரொம்ப தன்னடக்கமா ஒதுங்கி போச்சு அது கூட கேட்கலா பெருமான் ஒருவாறு ஒதுங்கி இந்த ஒதுங்கி என்னது ஒருவாறு என்றார் ஆண்டவா இருந்த அந்த அரியவரில் ஒரு ஆள் மலையாளத்தாள் அந்த மலையால் தேதி கேட்டோம் தேதி கேட்டோம் என்ன செய்தி கேட்டோம் அப்படின்னு என்ன இவ்வளவு அடியவர் நாமும் அடியவர் அப்படி இருக்கும்போது அடிவரை வணங்காம போலாமோ போனார் கொஞ்ச நேரம் போச்சு உள்ள பார்த்தார் உள்ள பார்த்தா சுந்தரத்தை வன்மீகநாதர் பேசிட்டு இருக்காரு புற்றல கொண்ட பெருமான பேசிட்டு இருக்காரு இப்படி போலாம் ஒளி ஒளியில காட்டணும் எந்த பெயர் காட்ட போறான் நாம தான் காட்டணும் அப்படி மீண்டு பார்த்தார் அந்த அரியவருக்கு அருள் செய்கின்ற ஆண்டவனும் கூட கூட இருக்கணும் என்னப்பா அப்படின்னர் இது மாதிரி வெளியில அடியெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தகுதி செய்ய போற என்ன அடிப்பா உங்களுக்கு எனக்கு என்ன தெரியா கண்ணுமையால் அரியவர் பெருமையை ஆண்டவன் கூட அருடைய இடம் அது அருடையாள் தம்மை ஒப்பார் இந்த அடிவரெல்லாம் எப்படி எப்படி தெரியுமாப்பான் அந்த அடியவருக்கு ஓம சொன்ன அரியவருக்கு அடியவர் தான் ஓமியினர் எனவே இறைவனும் தனக்கோமை இல்லாதான் அறியவரும் தனக்கோமை இல்லாதாது நினைந்ததுனால பெற்றவங்க என்னையே பெற்றவங்க தங்கரார் அதான் என்னையே பெற்றவங்க என்னையே பெற்ற அதனால என்ன என்ன உர சொல்றது அருமையாம் எங்கிட்ட ஒரே கெகல் கேட்டீங்கன்னா அபத்திய ஒண்ணும் உர தெரியாது அவ்வளவு ஞானம் எங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா அருமையாம் போட்டு அருமையாம்னு போட்டோம் போட்டா ஒரே அர்த்தம் எந்த நாளில் உருப்படுறது எப்படி உறுப்பிடறது அருமையா போடுறது ரெண்டு கோரு போட்டு உட்கார அடல் சொல்லவா சின்ன பையனா அஞ்சு மூணு நேற்று போட கணக்கே எழுதி போடுனா பையனுக்கு அறிவு இருக்குதோ இல்லையோக்கிறதுக்கு அவனை விட வேற யாரும் சொந்தமா அறிவு இருக்கு ஒரு வகுப்பு நினைச்சிட்டி பட்டம் கேட்கிறான் பையன் அளந்து அது மாதிரி அருமையாம அருமையாம் என்று உரையில என்ன பிரயோஜனம் என்ன அருமையாம நேர்களை திருக்குறளை தடைக்கிறோம் பெரியவர் ஆகிய எது செய்ய புறத்தில் இருக்கிற ரெண்டு அடிக்கிறது கூட ஒரு ஆள் அடிச்சுடலாம் எரிபத்தர் ஐந்து பேர் ஒரு யானையை ஒரே ஆள் தட்டினர் இருபத்தூட வந்திருந்தான் யானையை பறிக்க பேர் தரிய மாதிரி வரீங்களா அந்த யானை அடைக்கிறதுக்கு யோகிதில்லையாரு அதனால என்ன பார்த்தா அஞ்சு பேர் எங்க பையன் இது மாதிரி இருப்பான ஒரு யானை அஞ்சு பேர் அடிக்க முடியுங்களா நீ கேட்கும் தெரியாது என்னாலையும் உலகத்தாலையும் அடக்க முடியாத என்னால வாய் கண் மூக்கு செடிங்கிற அஞ்சு யானை இருக்குது அஞ்சு யானை மட்டும் இருக்குது இந்த அஞ்சு யானை அடக்கிறதுக்கு முடியாம தான் தடி மாறி போய் நிக்கிறோம் ஒலியும் ஒலியும் போலாமா அடத்தலைகிரி போலாமா இப்ப தலைகிரி ஆறு பேரும் பாத்துக்கலாம் ஏன் போன அப்படிதான் போறீங்க அடக்கினார் அதான் திருவள்ளுவர் சொன்னார் ஏப்பா அஞ்சு ஆணை இருக்குது கஷ்டப்படுவீங்களே ஆமாங்க என்ன பண்றா பொண்ணு போறேன் உடல் என்னும் தோட்டியான் ஓரை என்றும் சாப்பான் என்னும் வைத்திருக்கோடி விட்டு என்று உரண் தோட்டியால் அந்த வெளியில் இருக்கிற யானையே இருக்கிற தோட்டியில வந்து என்ன பண்றது என்ன பண்றது அந்த பிடிவாதம் வைராகியம் தண்ணி கேட்டது பெரிய கண்டாய் திருமலை போன்ற வாழ்த்து செடிகால் உடாதே நீ வணங்க ால் ஓரை காசம் பரும்ோட்டி இந்த அந்த ஆறுமையாம் இடையில் நின்றார் எனவே ஐந்து பொறிகளையும் தன் வழி செலுத்த முடிய தவிர அதன் வழி தள்ள மாட்டார்கள் இந்த அறுபத்தி மூவரும் நின்றார் சேர்க்கிற அ நின்றார் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடுங்கிறமே ஞானிகளும் ஒருமைப்பாடு வேணும்னு சொன்னாங்க எதோடு கேட்டா உள்ளிருக்கிற ஆண்டவனோட உயிரை ஒருமைப்பாடு பண்ணணும் அதான் ஒருமைப்பாடு ஒரு மயாம் நிலையில் நின்றார் அதனால் புறந்தரன் மாலையன் வாழ்வு குடிகளும் நல்லையே நடுது அடியாடலால் அதனால அதுப்பட்டவங்க அப்படிப்பட்டவன் சொன்னார் எப்படி பாடு அப்படின்னார் அடுத்தபடி கண்டவனார்த்து அரியன் இல்லையே என்ன எப்பகைக்கும் அரியன் என்று சொன்னேன் இலக்கியங்கள் போல மண் காரணம் அல்ல பெண் அல்ல பொன் காரணம் என்ன குறிக்கோள் இருக்கணும் ஒரு அடியொரு அடியும் இந்த குறிக்கோள் காரணமாக வந்த பயணியை இன்றி ஏன இலக்கியங்கள் போல மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அன்று இந்த பயணி கூட கொஞ்ச நேரம் தான் நின்றுது கொஞ்சம் எந்த அடியவர் வெளியில டூட்டு அந்த அடியவரையும் உள்ள போய் என்ன சொன்ன வெள்ளவல்லு அரிய அடுத்தவரி விரிபோயில் குன்ற யார் விரல் நின்ற பயணியலமைப்பு என்னதான் ஆண்டவன் ரொம்ப எளிமையா பழகினா பழகினா கூட அவரை போய் ஒரு முறைக்கு இரண்டு முறை தூது விடுறதா அது தப்பு அப்படி யாரை ஏறவும் கழிக்காம எந்த நயனார் அப்படி சொன்னாரு அவருக்கு வயிற்று வலி வந்தார் வைத்து வலி அக்கா வந்து வயிற்றுவலி வேலை செய்ய பாலம் குடலோடு துடைத்து முடைச்சி விட அட்டே நடியே நடி அப்படின்னு சொன்னா போய் இப்போ ஒரு வைத்து குடிக்க விட்டாரு பார்த்தா அப்பால இப்பாலும் சரியாவில் வருத்தப்பட்டார் நீ யார நீ வெறுக்கறிய அவர் வந்தா சரியா வருந்தா இது பாவம் போகுது அது வர்றான்னு சுந்தரம் வர்றான்னு தெரிஞ்சது இந்த சுந்தரே கண்ணிய வைத்தடி விட இறந்துறதுன்னு சொல்லி பார்த்தா ஆனா ஏறும் கிடையாமத்தா இருக்கு இவர் இறந்து நான் பார்த்தத விட நானும் இல்லைன்னு தானும் இறக்க போனார் பெருமான் காப்பாற்றினா அவ்ளா அந்த பயணி அந்த ஏயர் என்ன செய்கிறார் ஏன் கலிக்காமன் எனவேதான் ஏனைய இலக்கியங்கள் எல்லாம் மண்பெண் பொன் காரணமாக வந்த அந்த எதிரியும் எதிர்பும் உண்டு நம்முடைய பெரியபிராணம் ஒன்றில் தான் மண்பெண் பொன் என்ற அந்த பயணி இரவு இல்லை குறிக்கோள் காரணமாக வந்த பயணியின் சிறிதளவு நின்று மீண்டும் நீங்கியது இலக்கியம் இருக்குதா இருக்குதா யோகிக்கல அப்பா யோகிக்க அப்படிப்பட்ட இலக்கியம் தெரியுதான் தெரியுதான் இன்னொன்னு சொல்றேன் எல்லா இலக்கியமும் எட்டு வயசு தான் சொல்லி எட்டு பை இலக்கியத்துவம் சொல்லி ஒரு கால இந்த இருபது பாட்டு சொல்லி பாட்டு கேட்காமையே போடுற தலைக்கு இப்ப மன்றங்கள் அந்த தேர்விலேயே நின்று போக போன முற்றிலும் போனல் கும்போனம் கவர்மெண்ட் காலேஜில் அப்படின்ற காலம் கும்போணம் கவர்மெண்ட் காலேஜ் மற்ற காலேஜ்லாம் தஞ்சை தரப்பூர் இதில் எல்லாம் இலக்கியம் வந்த தோக்கம் விடாம தமிழாசிரியம் போனான்னா தேவரை விட வரவழைக்கிறாரு அதாவது கல்லுடைய நியன் பள்ளி நேர்ந்து நல்லா போயிட்டு அந்த காட்சியே போயே போயிட்டு ஏன்னா அவங்க இலக்கியத்துக்கு ஆட்பட்ட காலம் இப்போ இப்ப அது இல்லை அதெல்லாம் பெருமை தேவையில்லை அப்படி இருக்கும்போது எட்டு வகை சுவை உண்டு எட்டு வகை சுவை என்ன சொல்லாப்பியம் அனுபவிக்கிற சுவை வகைப்படும் வரும் என்பதை ரொம்ப அருமையானது தீரம் அச்சம் எல்லல் இளமை தேதனை மதம் உள்ள நகை நான்கு இளமை தேதனை மதம் இந்த நான்கு காரணமாக நகை வரும் நகையில சிரிப்பு இதெல்லாம் விளக்கம் இல்லை இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பா விளக்கணும் வெகுளி என்று ஊரை இருக்கும் வீரம் இருக்கும் இதெல்லாம் வீர சுவை அவல சுவை என்றெல்லாம் ஆனால் இவற்றுக்கு மேலாக இருக்கிற பக்தி என்ற ஒன்றை சொன்னது பெரிய புராணம் அவனும் அது எங்க இருந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பற்றி செய்யலாம் ஒரே உடலாம் ஒரே உடல விளையாண்முடி மாற வரலாறு படிக்க போறீங்க ராத்திரி பதினோரு மணிக்கு விருந்து விட்டுட்டு இருக்கு யாரு நம்மாலதான் வரும் இந்த இரண்டாம் கட்ட நேரத்துல வர்றதெல்லாம் நம்மால்தான் வந்தா மத்தியானம் வரப்படாதோ அல்ல முன்னிட்டு நேரத்துக்கு எட்டு மணிக்கு வரப்படாதோ சரிய பதினொன்னு சொல்லிங்களா எந்த மாசம் ஐப்படி கார்த்திகை மாசம் அடமலை கொட்டுதுனா மனுஷனுக்கு அந்த காலத்தை ஐப்பச்சி கார்த்திகை மாசம் இந்த காலத்து ஐத்தி மாசம் இல்லை அப்படி சொல்லுங்க ஆமா அந்த காலத்து ஐத்தி மாசம் கார்த்திகை மாசம் பத்து நாள் வெளியே வர முடியாது கொட்டுமே அப்படிப்பட்ட காலம் ராத்திரி பதினொன்னு ஐம்பதுக்கு ஒண்ணு வந்துது யாரு உங்களுக்கு தெரியும் சொல்லலை வந்தவுடனே இது அப்படியே உடனே வாங்க வாங்க வருக வருக வரையுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இது நாலஞ்சுனா பத்தி ரெண்டும் ரெண்டும் ஓட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு ரெண்டும் இந்த நேரத்தில் வந்துட்டது என்ன பண்றது பதினொன்று ஒரு நெட்டு நெற்றிதான் நேரைய மாறி விடுறதுக்க போய் பாருப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சாபாத்தி ஆமும் அளவில் மேல வீடு சாதாரண மத்திய பதினாலே கூட வெறுமிடியா தவசி வெறுமடியனா இருந்து கற்கொழிக்கிறானு கூட பரவாயில்லன்னு ஒரு தவசி வேற ஒன்னும் கேட்கலும் அழவில் ஒரு தவசி அமுது என்று கேட்கறதை இது வந்து ஒரு துணிக்கு மருத்துவ இல்ல தலரோட்ட துணி இருந்து காய்ச்சி இருக்கு மாதிரி இருக்கு பாதி ஈரம் இதை தோட்டிக்கிட்டும் இதை தோட்டிக்கிட்டும் அப்படின்னு இது பாவம் தோட்டிக்கிது இப்படியே உட்காரட்டும் அப்படின்னு உட்காரு என்ன இருக்கீங்க அடுப்பூனை இருக்குது ஒண்ணும் இல்ல உடனே போய் மனைவி இது மாதிரி கையப்படுத்தி இதுக்கு போய் என்ன சொன்னார் அங்கெல்லாம் அருமையான நாடக பாண்டிய ஆய்ச்சிருக்காரு கேட்கதாத்தருமா என்ன சாதாரண ஒரு பெண்ணுறம் ஆமா அஞ்சு நாள் நமக்கு பட்டியலையும் இது ஒரு ராத்திரி பதினொன்று மணிக்கு வந்துருக்கு கிடக்குது அப்படின்னு அத முதல்ல சொன்னார் நமக்கு முன்பு உணவில் முன்னுரை போடு நாம சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சுங்கிறது நமக்குதான் தெரியுமே அப்படின்ட்டு சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரித ஒரு சொல் வெல்லும் சொல்லில்லை என்று சொன்னா நீ பேச அதுக்கு மறுபடியும் பேசக்கூடாது என்ன வெறுமனிட்டு ஒரு தவசை எது அங்க மனைவி தேர்ந்து வருமோ அது வராத அடைச்சுட்டாரு அதுதான் தெரிஞ்சு அங்க சாப்பிட்ட வந்தது யாரா இன கொலை கோடி பாக வந்தது சிவனடி யாராச்சு எப்படி மாதிரி அமைக்குமாறியுணி திருவள்ளுவர் தான் இருந்தாலும் இறக்கணப்படி சொல்லலாம் ஆமா இல்ல வடியில பெண் போறாங்க ஆனா சொல்லுடா இலக்கணப்படி சரி ஆனா முருவோட செய்யணும் இந்த வேலையை சொல்லவே இது திரைப்படத்துலதான் வாடி பொண்டாட்டி தமிழை எவ்வளவு கொலை பண்ணுமோ அவ்வளவு நாங்க தான் வாடி பொண்டாட்டி இங்க அது கூட அது நல்ல சொல்றாங்க முழுமையான சொல் எதுக்குப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கைக்காக எதுக்குப்பா துணைக்காக துணைப்பா நன்மைக்கு துணையாக அதுதான் இருக்குது நன்மைக்கு துணையாக அதுக்காக சொன்ன கீழைக்கு தடுக்கணும் நன்மை விடணும் அதான் வாழ்க்கை துணை நலம் என்று சொன்ன இவரை என்ன செய்யறதுன்னு கேக்குற அந்த அம்மா மாது கூறுவல் மற்றொன்றும் மாது கூறுவல் மற்றொன்றும் அந்த எழுச்சியும் ஒப்ப நோக்கினா இப்படித்தான படிக்கணும் என்னமோ எங்க ஆட்களுக்கு திகிங்க மாது கூறுவல் மற்றொன்றும் பாருகிறேன் எதுக்கு மகாபாதிகளா உங்களுக்கு இலக்கியத்துக்கள் லெட்டமையும் தூரும் தத்தம் போ கேக்குதா சத்தம் சொல்லி இருக்குண்ண மறையா இருக்கிறான் இந்த இடத்துல மாது கூறுவல் மற்றொன்றும் எனக்கு ஒன்னும் தெரியல இருக்கல ஏ எல்லாரும் பக்க பக்கத்துல கேக்கலாம் அப்படின்னு சொன்னா அச்சா பக்கத்துல ஏற்கனவே மேக்சிமம் எங்கெங்க வாங்கணுமோ வாங்கி ஆயிடுச்சு ஒரு அரைக்கன்னு மெய் கொடு வாங்கி ஆயிடுச்சு தல தடவ சோரம் இருப்பாச்சு ஒரு அறப்படி அரிசி கொடுக்க யார்ட்ட அறப்படி அரிசி வாங்கிட்ட அறப்படி வாங்கினா முழுசா கொடுத்துடலாம் அப்படி கேட்கலானா போதும் வைகிற்று இருக்கு நேரமாக்க போதும் வைகிற்று போமியிடம் வேற செய்தற்கு என் என்ன சொல்லு கையைச்சாக்கு மேலும் அறிவு இல்லை தவித்து காலையில போய் மெத போட்டு வந்தீங்களே அரிக்க நெல்லை செலுத்திட்டு வந்தீங்களே அத மெதுவா நீங்க எடுத்து கொஞ்சம் அரிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா நான் எப்படியாவது செய்து அந்த அறிவருக்கு உணவு போறீங்க உடனே போற இந்த யோசனை சொன்னது யாரு அதான் வாழ்க்கை துணை நலம் அதனாலதான் இவரு தான் நெல் வச்சிட்டு வந்தது போனார் போய் வர்றார் அதுக்குள்ள ஏன்னா அப்படிதான் வைக்கணும் அல்லமா இளையான் கூடிய கதை சொல்றேன் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா வர்ற வரைக்கும் என்ன பண்ணாங்க சரி இது கோயில் நடந்து கிடந்து கோழி என்று எல்லாம் பாடிடுவாங்க அதுக்குள்ள நம்ம கிடைக்கு போக கதா போட்டு படுத்துக்கலாம்னு படுத்துக்கல அவங்க இளையான் குடிமாரர் மனைவி ஆகாள் அதை பாடுகின்றாரும் கேக்கிறார் ஆகார் போய் பாவம் எப்படியோ இருந்து அரிக்கி தடிச்சி வருது பாருங்க அவரு போனதிலே இருந்து கதரை முக்காலும் அடைச்சிட்டு இரவு நேரம் வந்து வா அதனால எப்படி வயல்ல தாண்டவும் அஞ்சு நாள் பட்டினியாச்சு ஆண்டமணி எப்படியாவது நல்லபடியா போய் வயல்ல இறங்கி அந்த பாம்பு நண்டு நட்டில் புரிஞ்சுதாமே மீண்டு வந்து விட மூளை தட்டி தவறி எடுத்து அந்த கூட எடுத்துட்டு வந்தவுடனே வாயில் நின்று வாய்ந்தி பார்க்கப்படி இல்லை அப்படியே போய் கொண்டாங்க அது வாழ்க்கை துணை நலம் அது வாழ்க்கை துணை நலம் அப்புறம் சரி அரிசி உண்டாந்தி விரகுது விரை என்ன பண்றது என்ன பார்த்தா தொங்குது எல்லாரு போற்றதும் யா இரு போதும் வீடு அப்படி சூரியமுடியெல்லாம் உள்ள வருது அங்கே துங்கிட்டு நாலு மூஞ்சல் எடுத்து முறிஞ்சு போட்டது நல்ல படப்படன்னு எரியும் காஞ்ச மூஞ்சல்ல சரி இந்த சோறு போட்ட பத்தாத நாம என்ன வெறிஞாத்தை சாப்பிடலாம் வந்து விருந்தாலும் எதேன்னு ஒரு கடியாவது இருக்காம சுவாமியை கறிக்க என்ன பண்றது இது பார்த்தது வேற எங்க போறதுப்பா சத்துணவு ஞாபகத்துக்கு என்ன கொல்லையில நாளைக்கு வந்து இந்த கீரை போட்டு வந்தது அதையே இது என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா கீரை போட்டா ஒரு இருபது நாளைக்கு கொடுத்தா புரிஞ்சா கொஞ்சம் இது ரெண்டு நாளைக்கு கொடுத்தா அது தலையை தலையே துணிட்டு வந்தது ஏன்னா வேற வழி கிடையாது ரெண்டுக்கும் இன்னைக்கு போன என்னன்னு கேட்டா எல்லாத்துக்கு நிக்குது அத போய் படிக்கட்டும்